பரிசுத்த நாமத்திற்கு மயமண்டதாக பிதாவாகி தேவனுடைய அளவற்று கருதினாலும் என்னுடைய அருபரிஷகராக மகாபரிய வல்லவினாலும் என்னை ஆள் கூட நடத்துகின்ற தீவாதி அனைவருடைய நடத்துதலினாலும் கடந்த வாரம் முழுமையிலும் கண்ணீர் போல காக்கப்பட்டு வந்த எல்லாவித ஆபத்துகளுக்கும் அழிவுகளுக்கும் விபத்துகளுக்கு விலைக்கு நோக்கப்பட்டு இந்த வாரத்தின் முதல் நாளாக இந்த மன மகிழ்ச்சி நாளிலே மகிழ்ச்சியோடு கர்த்தனுக்கு ஆராதனை செய்யும்படியாக ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னிதானத்தின் வரும்படியாக இரவு நமக்கு அளித்திருக்கிற இணை அடங்காத நன்மைகளுக்காக மறுபடி நாம் இன்றையோடு கூட கற்பனை சோத்திரித்து தேவசமத்திலே காணப்படுவோம் இந்த வேளையின் கட்டுரை ஆவியானவர் நம்முடைய ஆழ்த்து மல்களுக்கு புரோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தித் தரப்புகிற சில வேடபாகங்களை நாமத்தோடு கூட வாசித்து தியானிக்கிறோம் மத்தியவர் எழுதின சும் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் மத்தியில் பதினொன்னாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் அப்போது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும் நான் சாந்தமும் மனத்தாழ்மியமாக இருக்கிறேன் இந்நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுடைய அத்துமாக்களுக்கு இழைப்பாடுதல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்று இயேசுநாதர் சொன்னதை வாசிக்கின்றோம் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுடைய அத்துமாக்களுக்கு இழைப்பாடுதல் கிடைக்கும் என்று இறைவனாக சொல்லுகின்றார் ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இன்று இறைவன் கொடுக்கின்ற ஆலோசனை என்னவென்றால் சாந்தமும் மனத்தாழ்மையமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது நான் சாந்தமும் மனத்தாழ்மை இருக்கிறேன் நீங்களும் அவிதமான சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இழைப்பாடுதல் கிடைக்கும் என்று இறையேசி சொல்லுகின்றார் உலக பிரகாரமான நன்மைகள் வேண்டும் என்று சொல்லி தேடுகின்ற மக்கள் பெருகிவிட்டார்கள் இலைப்பாடுதல் வேண்டும் என்று தேடுகின்ற மக்கள் மிக போனார்கள் ஆன்மீகத்தில் இழைப்பாறுதலை பெற்றிருக்கின்ற நமக்கும் இடையிடையே ஆறுதல் வேதனை உள்ள சூழலைகள் உருவாக்கி கொண்டு வருகிறதை நாம் காடுகின்றோம் அதற்கு என்ன காரணம் என்று சொல்லியவன் ஆகிய ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் சார்ந்தும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்போது நம்முடைய அத்துமாக்களுக்கு இழைப்பார் கிடைக்கும் ஆறுதலை எங்கும் யாரும் பெற்றுக் கொள்ளவே முடியாது வேதையை பெற்றுக் கொள்ளலாம் மனத்தை பெற்றுள்ளங்களுக்கு விருப்பமான சூழ்நிலைகளை உலகத்தில் பெற்றுக் மனிதனுக்கு தேவையான ஆறுதலை இறைவன் மாத்திரமே தர முடியும் கவலையை மாற்றிக் கொள்கின்ற ஒரே ஒரு இடம் என்று சொன்னால் அது பாதப்படி என்று சொல்லி புலவர்கள் எல்லாருமே அறிந்திருக்கிறார்கள் யார் எந்த இறைவன் என்று தெரியாதபடியால் சொல்லி தர முடியவில்லை இறைவன் நான்காம் இயேசுநாதர் தன்னை வெளிப்படுத்தி நமக்கெல்லாம் வெளிப்படுத்தி நாம் அந்த தேவனுடைய அன்பு பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அடைந்து கொள்வது தருகிறார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் காணிக்கைகளை கொடுக்கின்ற ஆலயத்துக்கு செல்லுகின்றோம் கற்பனைகளை கை கொள்கின்றோம் அப்படி இருந்தும் ஆர்வலத்த தன்மைகள் இடையிடையே வருகிறது என்கிற வேதனை நம்ம வந்து கொண்டுதான் இருக்கின்றது அதற்கு என்ன காரணம் என்று சொல்லுகிறவன் ஆகிய ஆண்டு சொல்லுகின்றார் நான் சாம்பமும் மனத்தாழ்மியுமாக இருக்கிறது போல நீங்களும் அதை அடைந்து கொள்ள வேண்டும் சாந்தத்தை கற்றுக்கொள்ளுங்கள் மனத்தாழ்மையை கற்றுக் அப்பொழுது உங்களுக்கு இடைப்பாடுகள் கிடைக்கும் என்று இறைவனாகியா என்னாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தினம் வாசிக்கின்ற நேரத்திலே இங்கே மோசடியை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வாசகத்தை வாசிக்கலாம் அந்த சாந்தம் அவருக்கு எப்படி வந்தது என்பது இறைவுகளாகி நாமும் அறிந்து நம்மளால சாந்தகுணமுள்ளவர்களாக மாற வேண்டும் என்று செலியறை யாத்திராகும் ஒரு இரண்டாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு ஆசனங்களை வாசிக்கும் போது அந்த மோசையை ஒரு கொலைவாதகன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது மகா பயங்கரமான கோபக்காரன் என்னுடைய இனத்தவர்கள் யாராவது பழித்து விட்டால் பகைத்து விட்டால் உடனே பட்டயத்தை எடுத்து வெட்டக்கூடிய அளவுக்கு கோபம் நிறைந்த ஒரு மனுஷன் இப்பொழுது சார்ந்த குணமுடவனாக மாடினான் என்று சொல்லி பரிசுத்தாவியான எழுதி வைத்திருக்கிறார் வாசிப்பும் யாத்திராகும் இரண்டாம் அதிகாரம் பதினொன்னும் பனிரெண்டு வசனங்கள் பெரிய பெரியவனான காலத்திலே சகோதரத்தில் போய் தன் சகோதரத்திலே போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து அவர்களாக எபிரேரில் ஒருவரை ஒரு எகிப்தின் கண்டு எபிரேரில் ஒருவனை ஒரு எயிட்டின் அடிக்கிறதை கண்டு பார்த்த ஒருவரும் பார்த்து ஒருவரும் என்று கோபக்காரன் இங்கு இரங்கலாகி ஆண்டவர் குறித்து சொல்லும் பொழுது சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்தமுள்ள மனுஷனாக இருந்தான் நேற்று நாம் கோபக்காரனாக இருந்திருக்கலாம் கொலைகாரலாக கூட ஆற்றுமாக்களை கொலை கொள்ளக்கூடிய தீவிரவாதிகளாக கூட இருந்திருக்கலாம் ஏற்றுக்கொண்ட மாறி இருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே அடைய வேண்டும் என்று சொல்லியறை விரும்புகிறார் குடும்ப வாழ்க்கையிலும் சரி நண்பர்களோடு பழகிற காரியத்திலும் சரி ஊழிய காலத்திலும் சரி எல்லாரும் சாந்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லியறைவனாகி ஆண்டவர் சொல்கிறார் நான் சாந்தமும் மனத்தாழ்மாக இருக்கிறேன் என்னிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை சொல்கிறார் சாந்தம் எப்பொழுது வரும் என்பதை இறைவக்கண்ணாக உணர்ந்து நாம் எல்லாரும் ரொம்ப சாந்த சொகுதியாக மாற வேண்டும் என்று ஆவியான பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா ஒரு குணம் இல்லாத உலகத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அவரிடத்தில் என்ன காணப்பட வேண்டுமா இறைவனாக இயேசுவை போல ஒரு சாந்தமான குணம் வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார் ஆகினால் நமக்கு இந்த வார்த்தையில் இன்று அறிவிக்கப்படுகிறது என்னாகும் பதினாறாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை வாசிக்கலாம் கூட்டூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சு போகிறீர்கள் சபையார் எல்லோரும் கர்த்தரவர்கள் நடைபெற இருக்கிறாரே இப்படி இருக்க கர்த்த சபைக்கு மேலாக ஏறு உயர்த்த போது முகம் கூப்பிட விழுந்தார் மிகுந்த கோப காரணமான மனுஷன்தான் அவர் கடந்து வந்த பிறகு ஊழியத்திற்குள்ளே இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் எல்லாம் உண்டாகவே அவர் பார்த்துக்கொண்டே இருக்கின்றார் ஒரு கூட்டார் எழுதி மோசை எதிர்க்கிறார்கள் ஆர்வனுக்கும் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி மெஞ்சி போகிறீர்கள் சபையாரில்ல பரிசுத்தமானவர்கள் கருத்தவர்கள் சபைக்கு மேலாக ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று சொல்லி மோசையை ஆறுவரை எதிர்த்து பேசுகிறார்கள் மோசை என்ன செய்தார் தெரியுமா மோச கேட்ட பொழுது முகங்கொப்பர விழுந்தான் என்று எழுதியிருக்காழ்த்துகிறார் என்று அவர்தனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கிறார் ஒரு கோலை நீட்டின பொழுது சிதந்திரமே பிளந்தது அவரது அதிகாரத்தை பெற்ற ஒரு மனுஷன் எய்துள்ள அரசரே அவரை கண்டு பயந்து நடுங்கி அவனுக்குடிந்திருக்கின்ற பொழுது திருச்சபைக்குள்ளியை சிலர் எழும்புகிறார் எதிரிகளாக அப்படி நேரத்தில் அவன் என்ன பண்ணுகிறான்னு தெரியுமா தரை மட்டும் குறிந்து இதனை தாழ்த்துகிறான் நிறைவனிடத்திலேயே தீமைக்கு எதிர்த்து நிற்காத ஒரு குணத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் தீமை எல்லா இடத்திலும் எழும்பும் சாந்தகுணத்தை துன்மார்க்கலாக துரோகிகளாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட சூழலில் உருவாகின்ற நேரத்தில் துணிச்சபைகளும் சரி குடும்பத்திலும் சரி நண்பர்களிடத்திலும் சரி பெற்றோர்களும் உடன்பிறந்தவர்களும் சரி உமக்குறவமாக இப்படிப்பட்ட வேதனைகள் நாம் என்ன செய்ய வேண்டுமா நம்மை தரை மட்டும் தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற தாழ்த்துகிறவர்கள் மாத்திரம் உயர்த்தப்படுவார்கள் நம்ம யாரையும் உயர்த்த வேண்டும் என்று இந்த உயர்வை நாம் அடைந்து கொள்வதற்கு நம்மருக்கு சாந்தம் இல்லை என்பது நாம் அறிந்திருக்கின்றோம் ஆகினால் இன்று இந்த வார்த்தைகள் நமக்கு தரப்படுகின்றது ஒன்றாம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது மூன்று காரியங்களை யாக்கோபுங்க சொல்வதை வாசிக்கலாம் சகோதரன் ஆவியாரின் பிரியமான சகோதரனே யாரும் தீவிரமாயும் பேசுகிறவருக்கு பொறுமையாயும் தாமதமாயும் கோபிக்கிறவருக்கு தாமதமாயும் இருக்க கடவுள் என்று சொல்லியா கூட நிருபத்தில் ஆலோசனை சொல்லுகிறார் விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார் எனக்கு பிரியமான சகோதரர்களே பேசுகிறவருக்கு பொறுமையாயும் கோபிக்கிறவருக்கு தாமதமாயும் கேட்கிறவருக்கு தீவிரமாயும் பேசுகிறவருக்கு பொறுமையாயும் கோவை சொல்லுகின்ற தெளிவா சாந்தமில்லாத ஒரு குணத்தை காட்டுகல் வேண்டும் என்று சொல்லுகிறது சாந்தம் உள்ளவர்கள் பலர் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருப்பால் என்னதான் பேசுகிறார் பேசிட்டுமே திட்டினாலும் பரவாயில்ல என்ன சொன்னாலும் சரி அவர் குத்தி குத்தி பேசுனா பேசாமலே இருப்போம் என்று சொல்லி பேசுகிறவருக்கு தீவிரமாயும் பொறுமையாக கோபிக்கிறவருக்கு தாமதமாயும் கோபடத்து தெரியாதா என்றெல்லாம் பேசுவார்க்க வேண்டும் என்பதற்காக யாரை கொண்டாலுமே குத்தி பேசுகிற நேரத்திலே அவசைய போல தரை மட்டும் குனிந்துமை தாழ்த்தி விட வேண்டும் சாந்த சாணி வச்சிருவாங்க என்று எதில் சொல்லுகிறார் இருக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறது உண்மையாக இருக்குமானால் நம்மை யாரை கண்மொழியைக்காக யுத்தம் பண்ணுவார் அறிந்திருக்கிற மக்கள் தான் மனுமக்கள் மூலமாக வருகிற எந்த நிந்தைகளையும் தூஷணங்களையும் குறித்து கவலைப்படாதபடி தங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறார்கள் என்று சொல்லி பரிசு தாவிகிறார் என்னாகத்தின் புத்தகம் பதினாலாவது காலம் இருபது வாசிக்கும் பொழுதுவத்தின் தவறு செய்தவர்களை மன்னிக்கின்ற ஒரு மனநிலை மிகவும் தனக்கு விதமான தீமை செய்தவர்களை மன்னிக்கின்ற ஒரு சுவாபம் இருக்கிறதே அதுதான் தெய்வீக சுவாபம் என்று சொல்லிவிட்டு சொல்ல வேண்டும் தெய்வீகத்தை அடைந்திருக்கிறோம் சொன்னால் நமக்கு நேராக தீமை செய்தவர்களை மன்னிக்க கூடிய மனநிலை நமக்கு இருக்குமானால் அடை இல்லை என்றால் இந்த மனுஷீகம் நமக்குள் இருக்கிறது என்பது நாம அறிந்து கொள்ள வேண்டும் அந்த மனுஷீகம் அழைக்கப்படுவதற்காக தான் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கின்றார் பழைய மனுஷன் கிரிங்களை களைந்து போட்டுவிட்டு தலை சிறுத்தை தன்னுடைய சாயலுக்கொப்பாய் பூரண புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று பவுனடியார்கள் எழுதியிருக்கிறார்கள் கிறிஸ்தவம் என்று சொல்வது எப்படியும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல அது ஏசுதான் பாடி புகழ்ந்து பிரசீகித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கையல்ல நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை என்று சொல்லி வேதன் சொல்லுகின்றபடி நான் நம்ம சாந்த குணம் இருக்க வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றார் நமக்கு உரவமாக தவறு செய்தவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு சுவாபம் யாருடைய உள்ளத்தில் வருகின்றதோ அவர்கள் சாந்தமாகிவிட்டால் என்று சொல்லுவேதன் சொல்லுகிறது பதினாலாம் அதிகாரம் இருபது மறுபடி வாசிக்கலாம் மோசை கருதுமாக முறுமொறுத்து எல்லாரும் எழுதின பொழுது கருத்தர் சொல்லுகிறார் நான் அவர்களை நிர்மூலமாக்க போகிறேன் நீ அவர்களை விட்டு விலகிவிடும் என்று சொல்லும் பொழுது மோசையே அந்த மக்களுக்காக இப்படி விண்ணப்பம் உங்களது கிருமையினுடைய மகத்துவத்தின்படியே எயிட்டை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியே இந்த ஜனங்களின் அக்கரபத்தை மன்னித்தருதும் என்றால் அப்பொழுது கருத்தரும் வார்த்தையின்படியே மன்னித்திருந்த ஆண்டு சார்ந்த குணத்தினுடைய ஆரம்பம் எங்கே இருக்கிறது தெரியுமா தவறு செய்தவர்களை நமக்கு நாம் தவறு செய்து விட்டு காலிச்சு நமக்கு விரதமாக தவறு செய்தவர்களை நம்மை வேதனைப்படுத்தினர்களை நம்மை நிந்தித்தவர்களை அவமானப்படுத்தினர்களை அவர்கள் மன்னிப்பு கேட்காமலே இறைவரிடத்திலே மன்னிச்சு விடு மாண்டவர் ஒரு குணம் இருக்கிறதே கற்றுக் சொல்லுத்தி முப்போசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசுதான் தன்னை நிந்தித்தவர்களை அடித்தவர்களை சிலுவையிலே அடித்து ஆணிகள் அடித்து துன்பப்படுத்தினவர்களை மன்னிக்கிறார் அடித்தவர்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றார் அது ஒரு பயங்கரமான ஒரு நேரம் ஏசுநாகரை அளிப்பதற்காக சேர்ந்து பிலா திருமணத்திலே கொண்டு போய் பெய்யாத குற்றச்சாட்டுகளை சாட்டி தண்டனைகளை வாங்கிக் கொடுத்து அடித்து துன்பப்படுத்தி இழிவுபடுத்தி இன்சைப்படுத்தி குத்துயிராக்கி சிலுவையில் அடித்து தூக்கி இருக்கின்ற நேரத்திலே சர்வ சிறிசிகளும் அதை பார்த்து வேதனைப்பட்டதாம் சூரியனும் சந்தர்மம் வழி கொடுக்கும் என்று சில நேரத்தில் சொல்லி இருக்கின்றது அமைகட்டங்களை மறைத்துக் கொண்டதா இந்த கர்மம் செய்கிற மக்களுக்கு சிறை சுத்தமனை மக்களுக்கு ஒளி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி மறைந்து கொண்டதான் அந்த உலகத்தை அளிக்க வேண்டும் என்று தீர்மானித்ததாக வேத ஆராய்ச்சி அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலை கடவுளத்தின் உருவாகிவிட்டபடியினால் இவர்களுக்கு அடியும் பங்கல் செய்கிறது இல்லதென்று அறியாதிருக்கிறார் என்று வேண்டிக் கொண்டது நிமித்தமாக இந்த உலகம் என்று இயங்கிக் கொண்டிருக்கிறது அருமையான தேவஜனமே நம்மை இந்த உலகத்தில் வைத்திருப்பது காண்பிப்பதற்காக பாதுகாப்பதற்காக வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய தன்மை உலகத்தை வெளிப்படுத்துவதற்காக இருக்கிறார் பகைக்கிறவனும் பரிசாசம் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டுக்கும் மன்னிக்கும்படியான ஒரு சுவாதி காணப்பட வேண்டுமாம் அது சாந்த செலுத்தியாகி ஆண்டவர் சொல்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கை விதமாக இருக்க வேண்டும் என்று ஆவியான வரை சொல்லுகிறார் ஆரம்பத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் பம்பாயிரம் ஊழியத்திற்காக அனுப்பப்பட்டு வந்த மகிழ்ச்சி தினத்திலே என்னுடைய சொந்த ஊரிலே ஊழியத்தை ஆரம்பித்தோம் பயங்கரமான எதிர்ப்புகள் ஆராதனை செய்தாலும் எதிர்ப்பு ஆட்களோடு பேசினாலும் எதிர்ப்பு பயங்கரமான சூழ்நிலை ஆராதனை மேலே கல்லறிகள் எல்லாம் போடும் அப்படி இருந்து நாம் அமைதியாக ஜபித்துக் கொண்டுதான் இருந்தோம் அந்த சாந்தன மனத்தில் பெருகும் பொழுது கருத்து என்ன செய்வார் என்பதை நான் தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன் அனைகளுக்கு அப்படி இல்லாமல் இருந்தால் நம்மளை மொட்டை அடிச்சிருவாங்க நம்மளை மோசமாக நினைச்சிருவாங்க பக்கத்தில் இருக்கிற தப்பாக எண்ணுவார்கள் ஆகையினால நாமளும் பதிலுக்கு பதிலட்சம் தப்பு இல்லை என்றுதான் இன்றைக்கு எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அது வேகத்தினுடைய ஒழுங்கு அல்ல என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் வருகிறீர்கள் மெய்யாகவே சேர்ந்து கொண்டால் சுவா வராமாயிட்டு ஐயா எங்களுக்கு தெரிகின்றது நீங்கள் ஜெனித்தால் சூழ்நடைக்கு உங்களோடு கூட ஆண்டவன் இருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனா உங்கள மாதிரி நாங்கள் பொறுமையாக இருக்காலும் முடியாது உங்களை இயேசுகிறார்கள் திட்டுகிறார்கள் கல்லால் அடிக்கிறார்கள் என்னவெல்லாம் பண்ணுகிறார்கள் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்கிறீர்கள் நாங்கள் அப்படி இருக்க முடியாத என்று சொல்லி சொன்னார்கள் சாம்பகுணம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று ஆதையால் சொல்லுகிறார் அருமையான தேவையில் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வருஷத்தை வாசிக்கும் போது இயேசுநாதர் இப்படி நமக்கு ஒரு ஆலோசனை தந்திருக்கிறத வாசிக்கலாம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் எப்படி இருப்பீர்களா பாக்கியவான்களாக இருப்பீர்கள் பரியாசம் பண்ண குடிவர்களாக இருக்க மாட்டீர்கள் உலகத்தால் வெறுக்கக்கூட குடிமக்களாக இருக்க மாட்டீர்கள் பிறந்தால் ஏழன மன்ன கூடி மக்களாக இருக்க மாட்டீர்கள் ஆக்கியவான்களாக இருப்பீர்கள் தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்படுத்தினார்கள் இந்த உலகம் இயேசுநாதிரி மாத்திரமல்ல அவருக்கு முன்பிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினது உங்களுக்கு பிள்ளைகளையும் இந்த உலகம் துன்பப்படுத்தும் அப்படி துன்பப்படுத்தும் போது என்ன செய்ய வேண்டுமாம் அமைதியான சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என் நிமித்த உங்களை துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாய்ச்சிவார்களாக இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கழிவுடுங்கள் உங்களுடைய பலன் பரலகத்துறை மிகுதியாக இருக்க அலோலியா எங்க பலன் கிடைக்குமா பரலகத்தில மிகுதியான பலன் கிடைக்குமா அலோலியா நான் சாந்தம மன தாத்மியமாக இருக்கிறேன் நடக்கிற கற்றுக் கொள்ளார் மகிழ்சரமான ஒரு வாழ்க்குமில் தருகின்றபடியால் மாற வேண்டும் என்று ஆபியர் அவர் சொல்லுகின்றார் ஒரு நாள் மோசை நடத்துகிறேன் மோசையினுடைய அக்காலும் அண்ணனும் மோசையினுடைய ஊழியத்திரு உதவியாக இருந்த ஆர்வலும் மோசையை விதமாக தண்ணீரிலே பிள்ளையை பெட்டியிலே வைத்திருக்கின்ற அந்த பார்வையுடைய குமாரத்தேவனை எடுத்தபொழுது வளர்ப்பதற்காக வழிகாட்டிய சகோதரி ஆகிய மெரியாமும் சேர்ந்து ஒரு நாள் மோசை நடத்தலை சண்டையிடுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ரச்சிக்கப்பட்ட பிறகு இவர்கள் மதுராந்தளத்தில் நடந்து வந்து வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழலை மோசைக்கு உருவாக்கிவிட்டது ரொம்ப சாந்தூழல்கள் உருவாகும் அப்படி நேரத்தில் பயன்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்களுக்காக தேவைப்படுவார் என்பதை எங்களுடைய ஊழிய காலத்தில் நாங்கள் அறிந்து உண்மை சொல்லிக் கொள்ளுகிறேன் அதை மிரியாமும் மோசை இந்த பண்ணுகிறார்கள் மிரியாமும் என்னாகும் பண்ணிகின்ற அதுக்கு ஆரோண்டாவது வசனம் ஏற்கனவே மோசை வாகும் மண் பிறகுதான் பிறந்த பிறகுதான் தேவனவரை ஊழியத்திற்காக அழைத்தார் என்று இளவரசனாக வாழ்க்கை வேண்டாம் என்று பின்னர் நாற்பது ஆண்டுகள் ஆடுகளை வனாந்திரத்தில் அழிந்து திரிகின்றார் அந்த காலத்தில் அவர் விவாகம் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது அது வேறொரு ஜாதியினுடைய பெண்ணாக இருந்தது சொந்த ஜனத்தை விட்டு வெளியே வந்துவிட்டார் அப்பொழுது எத்தியோப்பியா தேசத்து சிறியமனி இருந்தபடியால் ஆர்வமான எத்தியோப்பியா சிறி நிமித்தமாக அவனுக்கு பேசினார்கள் கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டு அவர் பேசுறதில்லையோ என்றார்கள் கருத்தரவை கேட்டார் என்று நேற்று எழுதியிருக்கிறார் அதனால நீ பிரமாணங்கள் எழுதி கொடுக்கிற நீ மாத்திரம் ஜாதி பண்டத்தான வாகம் பண்ணி ஒன்று ஒரு பெரிய சர்ச்சை அதற்கு பகிர்ந்து பேசவில்லை அவர்களோடு கடவுள் பேசுகிறார் என்பதை அறிந்த பிறகு குருதைகள் பெற்றுக் கொண்ட பிறகு பணிகளுக்கு மேலே இருக்கிற மேலே எதிர்ப்பு மனநிலை உண்டாகும் உன்னோடு கூட தான் ஆண்டவர் பேசுகிறார் என்னோடு கூடதான் பேசுகிறார் என்று சொல்லி குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மனவெளிகள் சூழல்கள் எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் அமைதியாக இருந்தார் அப்பொழுது தேவரவை கவனித்து கேட்டுக்கொண்டே இருந்தார் ஆண்டவர்கள் என்ன பண்ணார் தெரியுமா வாசிக்கலாம் நாலாவது வாசிப்போம் மூணாவது கூட சேர்த்து சாந்தோக்கி நீங்கள் என்றார் வாழ்க்கை நடக்கிறது எல்லாம் இறைவர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார் சாட்சிகள் வேண்டுமே தங்களை பற்றி யாராவது பொறுமையாக ஏற்றுக்கொண்டவர்கபம் பண்ணுங்கள் கடவுள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள் கடவுடைய சபை நடத்துகிறா என்று குற்றம் சாட்டினார்கள் மிகவும் சாந்தமாக இருந்தால் கருத்தரவை கவனித்து கேட்டுக் இருந்தார் சடுதியிலே கருத்தர் மோசி ஆர்வலி மீடியாமை நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசனுப்பு புறப்பட்டுவார்கள் என்றார் மூன்று போனார்கள் மேகத்தூணில் இறங்கி கூடாரவாசிலே கூப்பிட்டார் மூன்று இறங்கி கூடாரவாசலில் கூப்பிட்டார் போனார்கள் கருத்தர் எல்லாவற்றையும் கவனித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார் கருத்தரமாக செய்ய வேண்டுமானால் நியாயம் செய்ய வேண்டுமானால் நாம என்ன தெரியுமா சாந்தமாக இருக்க அடிக்கடி விசுவாசிகளுக்கு வந்து சொல்லுகிறேன் நீங்கள் ஒரு ஒருவர் வழக்காடி கொள்ளாதிருங்க ஒருவர் ஒருவர் குற்றம் சாட்டி இருவரும் தண்டிக்கப்பட்டு விடாது வழக்காடி குற்றம் சாட்டி விட்டால் கடவுள் என்ற வழக்கை தீர்ப்பார் மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம் மனிதன குறித்து கேட்காமல் இருக்கலாம் கடவுளதை பார்த்துக் கொண்டிருக்கின்றபடியினால் நீங்கள் மோசடிக்கு விரோதமாக பேசுனதை கருத்து பார்த்துக் கொண்டிருந்தபடியினால் இப்பொழுது நோக்கி ஆண்டு வரி வாசிக்கலாம் ஆறாவது என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி பேசுவேன் சொல்லுவார்கள் தரிசனத்திலே காணுகிறதும் சொப்பனத்திலே காணும் திருக்க தரிசனம் தீர்க்க தரிசனமாக அப்படி உங்களிடத்திலும் அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்திய அப்படிப்பட்டவன் ஆகிய மோசையும் அப்படிப்பட்டவன் அல்ல வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் வீட்டிலே எங்கும் அவன் உண்மையுள்ளவன் பேசுகிறேன் போனது என் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று சொல்லிக்கிறேன் நாம் கடவுளுக்கு முன்பாக நடந்துள்ள வாங்கி மக்களத்தில் எவ்விதமாக நடந்து கொள்வார் என்பது உணர்ந்து காணப்பட வேண்டியது சாந்தம் வீட்டில் ரெண்டு பிள்ளைகளை அடிவிச்சு அடிப்பார்டு தகப்பனார்த்தா அடிக்கிறவனுக்கு நாலு உதவி என்னடா நானும் பட்டுக்கிட்டே போறே இருக்கிறோம் இறைவனுடைய வாழ்க்கையில தலையிட்டு நீதி செய்ய வேண்டுமானால் நாம் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாக கூடாது என்று வாக்குவாதங்கள் படுகிறீர்கள் ஒருவரை ஒருவர் குறை சொல்லுகிறீர்கள் ஒருவரை கொடுத்து ஒருவர் கோல் சொல்லுகிறீர்கள் விருத்தஞ்சாட்டுகள் இதெல்லாம் எதை காட்டுகிறது தெரியுமா அவங்களுக்கு சாந்த குணம் இல்லை குற்றங்களை சகித்துக் கொள்வதற்கு மனநிலை இல்லை தமரசைகளை மன்னிப்பதற்கான விருப்பம் இல்லை என்பதை காட்டுகின்றபடியினால் இந்த நிலைகளை கொண்டு மோசையை போல சாந்த குணம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று ஆவியான பேர் விரும்புகிறார் வாசிப்போம் அவள் குஷ்டரோகியாக இருக்க கண்ட ஆர்வம் பார்த்தபொழுது அவள் குஷ்டரோகியாக இருக்க கண்டாள் முதல் முதல் மனித குரத்தில் குஷ்டரோகம் வந்த ஒரு நேரம் எுறது நிமித்தமாக எழுந்திரமாக தண்டித்து அறிந்து பரிசுத்தாது என எழுதி வைத்திருக்கிறார் குஷ்டரோகியாக பெண் குஷ்டத்தினாலே மிகவும் பாதிக்கப்பட்டு போனால் அப்பொழுது ஆர்வம் மோசடி நடத்தில அழுகின்றார் வாசிகளா என்ன பெரியா காட்டிட்டு இருக்க எங்ககிட்ட ஆண்டன் பேசினார் தானே நீ என்ன இப்படி எல்லாம் கட்டிட்டு வந்துட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கே ஹரேலியா கடவுள் நமக்காகுத்தம் செய்யும் பொழுது மனிதர்கள் பார்க்க விரும்புகிறார்கள் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய குளாதிசயம் கிரீடம் கிடைக்க போறதில்லை மக்கள் பேசுகிற வார்த்தைகள் இல்லை என்று அழைக்கப்பட்டு போகிறதில்லை நாம் செய்ததற்கு மறுபடி நாம் தண்டனை வாங்கப் போகின்றோம் அகைநாள் இரவுகள் மிகவும் கவனமாக துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வாரால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கழிவுகத்தினுடைய உயர்ந்த நிலைநாள் என்றால் என்ன தெரியுமா கும்ப நேரத்திலும் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு சுவாபம் தான் அப்படி இயேசுனாவை சிலுவையில் அடித்து களத்தில் அறைந்து காரி துப்பி அவரை இழிவுபடுத்தி ஒரு வசனத்தை உரிந்து போட்டு எடுத்துக்கொண்ட நேரத்திலும் இறை மக்களாகி நம்முடைய சுவாபம் இப்படி மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அறைவந்து நமக்கு தருகின்றது இப்பொழுது வெண்புஷமாக ஆகிவிட்டால் ஆளுநர் முறையிட்டு அம்மா மோசை நடத்தின மண்டாடுகின்றார் ஆயிரம் ஆண்டவனே பாதி அடிப்பட்ட நல்லதான் சொல்ல சொல்லுவோம் நம்மளை யாராவது கட்டிட்டு அவங்களுக்கு ஒரு தலை செய்த கேட்பது முரியாமல் நான் மோசை எதிர்த்து நின்றால் உண்மைதான் கடவுளுடைய கோபமிப்பாளர்கள் வந்தவள் குஷ்ணரோகி ஆகிவிட்டாள் அப்பொழுது மோசையை கர்த்தர் நோக்கியும் தேவனையே அவளை குணமாக்கும் என்று கஞ்சினான் அவள் உணர வேண்டும் என்பதற்காக எல்லாரும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மனுஷனு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவரு பெரிய ஆலோசனை சொல்கிற நடுத்திகளாம் அவள் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து இன்று சேர்த்துக் கொள்ளப்பட கடவுள் என்ற இன்று சேர்த்துக் கொள்ளப்படவள் என்று சொல்லி மோசைக்கு ஆலோசனை கொடுக்கின்றார் ஏழு நாள் அவள் புறம்பே இருக்கட்டும் புத்துவளை பாளையத்துக்கு புறம்பே வைத்து வருவார் அகில அவர் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே இருக்கட்டும் பின்னர் சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னார் அருமையான தேவ ஜனமியை இந்த சகோல மனிதர்கள் மிகுந்த சாந்தம் முழுவதாக இருந்த ஆனந்த செல்வர்கள் சொல்லுகின்றது இறைவனாக நான் சாந்தமும் மனத்தாழ்வியமாக இருக்கிறேன் கற்றுக் கொள்ளுங்கள் அப்போது அத்துமாக்களுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும் நீங்க மற்ற பதிலு பதில் பேசிடுறீங்க நினைத்துக் கொள்ளுவீர்கள் அதிமுக ஒரு மரியாதை துக்கம் உண்டாக் கொண்டே இருக்கின்றது சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை வீட்டிலும் சரி வழியிலும் சரி வேகத்தில் பேசி விடுகிறோம் பதிலுக்கு பதிலு சொல்லிவிடுகின்றோம் நம்முடைய வீரநாபத்தை காட்டி விடுகின்றோம் ஆனால் உள்ளத்திலே ஒரு வருத்தம் உண்டாகிக் கொண்டே இருக்கின்றது இல்லாத சூழ்நிலை சந்தோஷம் இல்லாத ஒரு மனநிலை ஜமிக்க முடியாத ஒரு நேரம் இழைப்பாடு ஆறுதலாகவே இருந்து அதனால் அருமையான தேவ ஜனமே நம் பெற்றிருக்கின்ற ரெட்சிப்பின் நேன்மையை சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் ஆறுதலாக எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சாந்த குணத்தை மதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டு வரி விதமாக ஆலோசனை தருகிறார் கலாச்சியர் ஆறாம் மணி பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போ தன்னுடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது வாசிக்கலாம் கலாச்சியர் வசனம் ஒருவனக்கு வருத்தம் உண்டாக்கா இருப்பான கர்கேசுடைய சரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகின்றார் சாந்தும் மனசாத்தியமாக இருக்கிறேன் சந்தோஷத்தோடு கீழ்படிந்து நாம் அப்படி ஆக வேண்டும் என்று திருவண்ணார் கொலைசேர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது பயன் இடமாக வாசிக்கிறார் ஆகியான தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் தெரிந்து கொள்ளப்பட்டையும் தயவையும் குறைபாடு ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு சாம்பும் மனத்தாழ்வு முதல உண்டாகும் மதித்தது பரிசுத்த போகலாம் இறங்கி கடை நிதி பெற்றுக் கொள்ள முடியாது தியாகம் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியாது அழுது ஜபிக்கிறதுனால அடைந்து கொள்ள முடியாது ஒருவர் மனிதங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட உருக்கமான இறக்கத்தின் தயவையும் மனத்தாழ்வையும் சாந்தத்தை நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு ஒருவர் தாங்கி ஒருவர் மேல் குறைபாடு உண்டானால் வந்துவிடுமான வாழ்க்களை பரிசோதனை செய்து பாருங்கள் எந்தெந்த ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை நடவு எரிச்சல்கள் கோபங்கள் வைராக்கியங்கள் கணித்து பச்சிக்கிற சுவாபங்கள் சாந்தமாக சொல்கிற இடத்திலும் எரிச்சலாக கீழே உள்ளங்களை வேதனைப்படுத்துகிற நிலைமைகள் இதெல்லாம் ஏன் வருகிறது தெரியுமா சாம்பரம் உள்ள குறைவின் வரவில்லை என்று சொல்லுகின்றார் மறுபடியும் அவர் சொல்வதை வாசிக்கலாம் அழைப்புக்கு பாத்திரமாக நடந்து கொண்டு சாந்தத்தை தரித்துக் கொள்கிறது சொல்லுகிறார் அகண்ட பிள்ளைகளாகி நாம் நம்முடைய அழைப்பு எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா பிள்ளைகளாக இருப்பதற்காக மாத்திரமல்ல இருக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றால் மனதால்வியாக இருக்கும் பொழுது மாத்திரம் மற்றவர்கள் நம்மை தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்ல அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அகினால் அவர்கள் பொறுமையாக இருக்கிறார்கள் அவர்கள் தேவ ஜனங்கள் இவர்கள் இப்படி சம்பந்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டு விரும்புகின்றார் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குணாதிர்சியை நம்மளை உருவாக வேண்டும் என்று ஆமியானவர் விருந்துகின்றபடினால் அதை நாம் செம்மையாக அடைந்து திருச்செயிலே மேல்மையான வாழ வேண்டும் என்று ஆமியானவர் கூறுகிறார் என்பதை மத்திய சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற சாந்தமும் மனத்தாழ்வி முடிவதாக இருங்கள் மனத்தாழ்வி அதிகமாக தரித்துக் வேண்டும் திருத்தத்தரசின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே திருத்தத்தரசி விதமாக சொல்வதை வாசிக்கலாம் அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் மனுஷனே நன்மை இல்லதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் முன்பாக நடப்பது இல்லாமல் சொல்லுகின்றார் காணிக்கை கொடுக்கிறதுனால நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் ியமன மனத்தில் எதிரம்னத்தாழ்ையுள்ளவர்கள மனமேற்றவர்கள இருக்காதபடி மிகுந்த மனத்தால் உள்ளவர்களாக மனுஷனே நன்மை இல்லவென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இறக்கத்தை சிநேகித்து இந்த இவனாகிய கருத்திற்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பது இல்லாமல் வேற எண்ணத்தை கருத்து மடத்தில் கேட்கிறார் என்று மனத்தாழ்வு சிருஷ்டிகளுடைய மேன்மையான குரம் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார் நாம் சிறுசிகளாக இருக்கிறோம் மதிக்கும்படியாக மக்கள் ஆகிவிட்டார் சொன்னா செய்வார் அண்டவர் கேட்டா தான் செய்வார் நம்ம ஜபத்தை விட்டு மீறியா போயிடுவார் ஆண்டவர் அப்படி ரொம்ப அற்பமான நிலையில மக்கள் எண்ணி இந்த மனத்தாழ்வு இல்லாமல் நாம் எவ்வளவு தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருவார் என்று சொல்லி இப்படி ஏழனமான மனிதர்கள் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றபடி நான் நம்பவர்கள் மிக கவனமாக அவர் சிகித்தார் அவருக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆமியான என்பதை நன்கு உணர்ந்து நம் மனத்தாழ்வுடையாக மாற வேண்டும் என்று ஆமியான சொல்கிறார் வெளிப்படத்தில் நாலாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்களில் நாம் இப்படி வாசிக்கலாம் வெளிப்படத்தில் நாலாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்கள் மேல்பக்கமாய் விழுந்து இருபத்தி நான்கு முன்பாக வைத்து வல்லமையையும் பெற்றுக் கொள்கிறார் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்வதற்கு பார்த்தராக இருக்கிறீர்கள் சிங்காசனத்தில் உட்காந்து உரிமை பெற்றவர்கள் அருகிலே பொற்கிடம் பறிப்பதற்கான அதிகாரம் பெற்றவர்கள் இறை இப்படி நடந்து கொள்வதாள் என்று சொல்லுகின்றனர் விரைவனுடைய பிரசரத்தை கண்ட உடனே முகம் சிங்காசனத்தை விட்டு இறங்கி கிரீடங்களை இறக்கி வைத்து கர்த்தாவே தேவரின் மகிழியையும் கணத்தி வல்லமையும் பெற்றுக் கொள்வதற்கு பார்த்ததாக இருக்கிறீர் சர்ச்சித்தீர் சித்திரையில் சர்ச்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறது இறைவனை தாழ்த்தி வணங்கினால் சொல்லி சொல்லுகின்றது இன்றைக்கு இறைவனுடைய ஆராதனை நாம் பார்த்தால் அங்கே மரியாதை குறைவான சூழ்நிலை நாம் பார்க்கலாம் பாதரட்சிகளை காட்டாமலும் உட்கார்ந்து இறங்கி முழங்கால் பணியிடம் விருப்பம் இல்லாமலும் முன்பாக முன்பாக தாழ்த்தவிய மாட்டார்கள் ஒரு வள்ளியூர் ஆலயத்துக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் பக்கம் வந்தார் கட்சியில் ஒரு அவருக்கு தெரிந்தவர் நம்மளுடைய ஆலித்துக்கு வந்து போகிறார் என்று கேள்விப்பட்டவரை பார்க்க வேண்டும் என்று இடம் அல்ல வந்தார் அந்த வழியில் பேசிக்கொண்டிருந்தார் ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை கட்டணத்தை பார்க்கலாம் உள்ளே செருப்பு சூ காலோட உள்ள வர ஆரம்பித்தார் சொன்னேன் போன சொல்லி ஓ அப்படியே பெரிய இடமும் அப்பள்ளைக்காரெல்லாம் சூப்பரே போற அப்படின்னு சொல்லி சொன்னார் உங்களுக்கு அப்ப நல்ல காரணமாக எங்களுக்கு அப்போது இயேசுநாதராக இருக்கிறார் இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார் தேவ பிரசனத்திலே பாதரட்சியை காட்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்ன உடனே அப்படியே அவங்க கோயிலை பார்க்க வேண்டாம் போய்விட்டார் அருமையான தேவ ஜானமே இருபத்தி நான்கு மூப்பர்களும் சிம்ஹாசனத்தை விட்டு கிடை இறங்கி அவருடைய பொற்களை கிளம்பித்து காலம் விழுந்து இறைவனை பணிந்து கொண்டார்கள் சரிசிகள் இறைவனுக்கு கொடுக்கின்ற மரியாதை மனத்தாழ்மையான ஒரு சுவாபத்தை காட்டுகின்றது அருமையான தேவகையை கிறிஸ்தவ மனமான தப்பிதமான நிலையை படிப்பிக்கப்பட்டு மக்கள் இறைவனுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய சூழ்நிலையில் உருவாகி இருக்கின்றபடியினால் நம்மவர்கள் மெட்கப்படாதபடி முஸ்லீமே பாருங்க எந்த இடத்திலும் தலைகளாக தலை முழங்கால் பெருகிட்டு தன்னுடைய தலை கரையிலே படும்படியாக எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் மெட்கப்படுவதே கிடையாது ஒரு பெட்ஷீட்டை கவலை பிரிப்பான் தலைகளாக இருந்து ஒழுக ஆரம்பிச்சிருவார் வெளியீதியில் ஒரு நாள் பாண்டிப்பிலும் பஸ்டாப்பிலும் பம்பாயிலே பனிரண்டு மணிக்கு பன்னிவாசனிலே அங்கே அல்லாவுடைய முல்லாவுடைய ஓடுகள் சத்தம் கேட்டது உடனே நாலு பெண்கள் பஸ்டாப்பில் முஸ்லீம் பெண்கள் உடனே முக்காபிட்டுக் கொண்டார்கள் என்றால் தேர்தலுக்கு தோகை நடக்கிறது ஆலயத்துக்குழு இல்லை அவர்கள் வெளியே நிற்கிறார்கள் அந்த ஆலயத்தினுடைய வழிபாடு சத்தம் கேட்டு உடனே முக்காவிட்டுக் கொள்கிறார்கள் இந்த ஆலயத்துக்குழு முக்காடு போடக்கூட அந்த மனதிலே உண்டாக்கிவிட்டது அவர் கற்றுக் கொடுப்பதற்கு ஆட்கள் அங்கே அவருடைய அழகுகளை காட்ட வேண்டும் ஆரம்பத்தை காட்ட வேண்டும் என்றுதான் வழிபாடுகளுக்கு செல்கின்றார்களே தவிர நிறைவு பணிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வுகள் மக்களுக்கு இல்லாமல் போய்விட்டு அகைநாள் ஆண்டவர் குளிரான சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் நீங்களும் அந்த மனத்தாழ்மை அடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றது மனுஷனே உன்னர் என்னத்தை கேட்கிறார் நன்மை செய்து இறக்கத்தை சிணித்து மனத்தாழ்மை நடப்பது இல்லாமல் ஒரு எண்ணத்தை உள்ள கருத்தல் கேட்கிறார் என்று நீகா திருக்கத்தரிசி விதமாக சொல்லுவார் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் நாலு வரை உள்ள ஆராதனை விதமாக நடந்து கொண்டிருக்கிறார் முதல் முதலாவது அதை பார்க்கிறார் அவர் அதுவரையிலும் திருக்கத்தரிசிதான் ராஜா சொல்லுகின்ற காரியங்களுக்காக கிபித்து கேட்டு திருக்க தரிசனங்களை சொல்லிக் கொண்டிருந்த ஒரு மனுஷன் உயரமும் அதுவரில் இந்த ராஜா சொல்லுகிறவருக்காக ஜெபம் பண்ணுவார் ஆண்டவர் சொல்லுவதற்கு ராஜாவிடத்தில் சொல்வார் அவர் தீர்க்க தரிசியாக இருந்தார் இந்த உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே அந்தவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் விட்டு எடுக்க கண்டு வஸ்திர தொங்கலால் தேவாலயம் அவ்வாறு அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தனால் தந்தன் முகத்தை மூடிகளால் தந்தன் கால்களை மூடிகளால் பரன் ஒருவரை ஒருவர் நோக்கி இருக்கிறது என்று சொன்னார்கள் சட்டத்தால் வாசுகிற நிலைக்கால்கள் அசைந்து புனை புகை சட்டத்தால் வாசலின் நிலைக்கால்கள் அசைந்து ஆலையும் புகைனால் நிறைந்தது என்று சொல்லி தரிசனத்திலே கண்டு விதமாக நடந்து கொண்டு இந்த சட்டத்தினால் ஆலயத்தின் நிலைக்காட்டு அசைந்து ஆலயம் தன்னுடைய ஆடம்பரங்களை அலைகோடு வெளியே காட்டுவதற்காக அல்ல தங்களை முற்றிலுமான மறைத்துக் கொண்டு இறங்கிறதுக்கு முன்பாக அவர் சிருஷ்டிகருத்தால் அவருடைய சமூகத்தில் இப்படி பணிந்து நடந்து கொள்ள வேண்டும் உணர்வு அங்கே உண்டா இருக்கிறோம் என்பதை கண்டு அவர் தன்னுடைய இயலாத நிலையை குறித்து பரிவிதிக்கிறார் அடுத்த ார்களே அது கூப்படுகிற ச நிறைகின்றது ஆலயத்தை நிலைக்காது அசைகிறதே நான் அசுத்த முதல் உள்ள என்று சொல்லி தன்னை உணர்கிறார் என்று சொல்லி ஆலயத்திற்கு வரும்பொழுது இல்லை அந்த வாழ்க்கையிலே ஒரு மனத்தாழ்மை யாருக்கு முன்பாகவும் நம்மை மேட்டிமையாக எண்ணி விடாதபடி பெருமையாக எண்ணி விடாத குளத்தையும் கோத்தனத்தையும் குடும்பத்தையும் பெருமையாக நினைத்து பிறரை அற்பமாக நினைக்கிற மனதிலே நமக்கு வந்துவிடாதபடி நம்ம முற்றிலுமாக தாழ்த்த வேண்டும் என்று தெரியாது என்று சொல்லுகின்றார் ஐந்தாம் வாசிக்கலாம் தாழ்மை எப்பொழுது வரும் என்று சொல்லுவேன் சொல்லுகிறது உலகங்களை உண்டு பண்ணி நான் இருக்கிறது இயேசுக்காகவே உண்டாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அமலக மேன்மையான இடத்தில் அவர் இருந்திருந்த அடிக்கடி நான் வீசி ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருப்பேன் ஒன்றாக இருக்கின்றவர் இவர் சொல்வதை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்வதை இல்லாமல் வேற இவர் செய்ததையே கிடையாது கலைத்த நாட்களிலே நான் தமிழகத்திற்கு உழைத்துக்கு வரமாட்டேன் என்று ஆண்டத்தில் சொல்லிக்கொண்டிருந்தேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் புத்தகங்களை படித்திருக்கிறேன் அப்படிப்பட்ட வேத பணிகள் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஒரு கொசு மாதிரி அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் அந்த இடத்தில் எப்படி ஊழியும் செய்ய முடியும் என்று சொல்லி பல மாதங்கள் பல நாட்கள் ஆண்டு இடத்தில் பேசிக் கொண்டு நான் என்ன சொல்லுகிறேனோ சொல்ல வேண்டும் இதுதான் என்னுடைய ஊழியம் என்று தங்களுக்கு பிரியமானும்படி தங்களுடைய குடும்பங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்லுகிறதை மாத்திரம் செய்ய வேண்டும் அதுவே என்னுடைய ஊழியம் என்று சொல்லி வசனத்தை எடுத்து காண்பித்தார் இதான் செய்ய குமாரன் காண்கிறது அப்படியான தமிழகத்தில் மாத்திரமல்ல இந்தியாவினுடைய பல மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் கடந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் தாழ்வு என்று சொல்வது சொல் செய்வது மனத்தாழ் தங்களுக்கு மேலாக இருக்கிற மக்கள் சொல்வதை மனத்தாழ்மையாக இருக்கிறது இல்லை என்றால் மனம் ஏற்றுமையாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கு ஊழியத்திலும் விசுவாச ஜீவியத்திலும் மேலிருக்கவர்கள் சொல்லுவதை கேட்கக்கூடாது மனநிலை வருகிறது என்று சொன்னால் மனத்தாழ்மை குறைந்து போய்விட்டது உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் இருந்தார் என்பதற்கு என்ன ஆதாரம் என்றால் மன தாழ்ையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுங்கள் அப்போது அதிமுக இழைப்பார்கள் கிடைக்கும் தாழ்வியாக எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தார் தேவன் சொல்வதை அப்படியே செய்வது மனிதர்கள் சொல்வதை அப்படியே செய்வது நமக்கு மேலிருக்கின்ற பெற்றோர்கள் பெரியவர்கள் சொல்வதை அப்படியே செய்வது தாழ்மையான ஒரு சுவாபம் என்று பேதவாக்கு சொல்லுகின்றபடினால் இதில் யார் யார் குறைகின்றீர்களோ அது உங்களுடைய மனமேற்றமையை காட்டுகிறது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் புருஷன் சொல்லுகிறது மனைவி கேட்கிறதில்லை பெற்றோர்கள் சொல்வதை புள்ளைகள் கேட்கறதில்லை பெரியவர்கள் சொல்வதை மூப்பர்கள் கேட்கறதில்லை இதனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா இலைப்பார்கள் இல்லாமல் கிறிஸ்தவ சமுதாயம் மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அவன் இசையவேல் மத்தியில் பிறந்தவன் அல்ல புற ஜாதிகளிடத்திலே தோன்றினவன் அவர்களை கொண்டு ஆண்டவர் பேசிக் கொண்டு வந்திருக்கிறார் பூர்வ காலத்தில் பங்கு பங்காக கொண்டு வெளிப்படுத்த ஒருவர் நிமித்தம் பார்க்கிறவன் என்று சொல்லி இருக்கின்றது கேட்டு உத்தரவு சொல்லுகின்றவன் கடவுள் தான் பேசினார் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பூவாபியின் ராஜாவாகி பாலாக்கு அழைப்பதற்காக ஆட்களை அனுப்பியிருந்தார் இஸ்ரோ முதல் மக்கள் எய்பிலிருந்து விடுதலை ஆகி பூவாபி தேசத்தின் வழியாக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் யுத்தம் செய்து மேற்கொள்ள முடியாது என்பதை அறிந்த இந்த அரசன் திருக்கத்தரிசியாகி பீலையாமை அழைத்துக் கொண்டு வந்தால் அவன் சபிக்கிறவர்களை கடவுள் சபிப்பார் ஆசிர்வதிக்களை கடவுள் ஆசீர்வதிப்பார் என்று எண்ணி பீலையாமை அழைப்பதற்கு ஆட்களை அனுப்பியிருந்தார் பீலையாம் அந்த ஆட்களை பார்த்து ஆண்டோடத்தில் கேட்டுத்தான் வருவேன் யார் அது இசேல் மக்கள் என்னுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதை சபிப்பதற்காக நீ போக கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் பிளையாம் காலில் எழுந்திருந்து அந்த மக்களிடத்தில் சொல்லுகிறான் வீடு வரையை நீங்கள் தெரிவித்து கொடுத்தால் வர மாட்டேன் கடவுளை போக கூடாது வந்த மனிதர்கள் திரும்பி போய் மன்னனிடப்படி சொல்கிறார்கள் மன்னன் வேறு கருத்துக்குரிய சில பெரிய மனிதர்களை அனுப்பி அவளுக்கு வகுமதிகளை கொண்டு போய் உன்னை மிகுந்த கனவுடையாக மாற்றப்போகிறார் இது வந்துவிட்டு போகுது நல்லதல்லவா என்று சொல்லி மறுபடியும் சொல்ல மறுபடியும் கடவுள் உத்தரவு கொடுக்கிறார் சொல்லி மறுபடியும் காத்திருந்தான் புரியுமா கடவுள் சொன்னதை மாற்றுவதற்கு அவர் மனுஷன் என்று தெரிவிக்கிறார் அனைவருடைய வாழ்க்கையிலே கடவுள் சொன்னதை இப்படித்தவன் என்று தெரிந்திருந்த பிறகு அதை மாற்றுவதற்கான மனநிலை வருகின்றது அதற்காக ஜபம் பண்ண வேண்டும் என்ற விருப்பம் வருகிறது அதற்கு இனிமேல் யார் உத்தரவு கொடுப்பார் என்று அதற்குரிய ஊழியர்களை தேட வேண்டும் என்ற மனநிலைகள் வருகிறது எதை காட்டுவதற்கு தெரியுமா நாம் ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக மாறுகிறேன் என்று காட்டிருந்தோம் இருக்கிறதை காட்டுகின்றது வெளியே போல பனை மணிகளை சென்று எனக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணி அனுப்புவீங்களா என்ன சொல்லிக்காட்ட சரி ஐயா பெரியாட்டை திமித்து ஆலோசனை நடக்கும் போது ஆவியான விருப்பம் அநேக மக்களுக்கு இல்லாமல் போய்விட்டார் அது இழைப்பாறுதலை இழந்து போய்விட்டார்கள் ஆராதனைத்தான் காணிக்கை ஆறுதலை திருப்பதற்கு காரணம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் குமாரோ அதை எல்லாமல் தாமாக ஒன்றியமே செய்ய மாட்டார் அகினால் அவர் சாந்தமும் மனத்தாழ்வுமாக இருக்கிறார் அந்த மனத்தாழ்வியர்கள் அடைந்து கொள்ள வேண்டுமானால் சொல்வதை அப்படியே செய்ய வேண்டும் என்று தெரியத்தருகிறார் இந்த பேலையாம் இரண்டாவது ஜெயிக்கும் பொழுது ஆண்டவருக்கு தெரியும் எனக்கு போக வேண்டும் என்ற விருப்பம் வந்துவிட்டது அநேகர் தப்பித்துப்பதற்கு இதுலதான் காரணம் இருக்கிறார் ஒருவர் பைபிளை கொண்டு வந்து ஜபிச்சு பழைய பைபிள் நான் சொன்ன புதிய ஜெபிச்சு கொடுப்பாங்க பழைய பைபிளை கொண்டு வந்திருக்கிறேன் இல்ல அதுக்குள்ள ஒரு காரியம் இருக்குது ஜெடிச்சு கொடுங்களேன் எட்டு லட்சத்துக்கு பத்து லட்சத்துக்கு ஒரு லாட்ரி சீட் இருக்குது அவருக்கு அஞ்சு லட்சம் கடன் இருக்குதா அந்த லாட்ரி அடிச்சுட்டா நான் ஒரு லட்சம் கட்டாயம் தசமாக ஆயிரம் ரூபாயில ஒரு நூறு ரூபாய் கொடுக்க முடியல ஆசீர்வாதம் கிடைக்கும் மக்களுடைய மனதில் என்ன தெரியுமா எப்படியோ கடவுள் நமக்கு நம்மை செய்யணும் நமக்கு விரும்பாததற்கு ஆலோசனை தர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் தவிர செய்ய குமாரின் காண்கிறது எதுவோ அதையெல்லாமல் தாமாயி அவர் செய்ய மாட்டார் மனத்தாழ்வு எங்கிருந்து வரும் தெரியுமா இறைவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற மக்கள் தான் தாழ்வு உள்ளதாக இருப்பார்கள் அப்படி இல்லாதவர்கள் எல்லாரும் பெருமை உள்ளதாக இருப்பார் என்று சின்னவேதன் சொல்லுகின்றது தங்களுக்கு எல்லாம் தெரியும் பைபிள் எல்லாம் எழுதியிருக்கிறதெல்லாம் சரி கிடையாது மனுஷன் நமக்கு அறிவு இருக்கிற நம் செய்யறதெல்லாம் சரிதான் கடவுளத்தில் ஜோம் பண்ணா போதும் எல்லாவற்றுக்கும் ஆலோசனை கேட்டுக் கொண்டிருக்க கூடாது என்று இப்படி நூதன சீசர்கள் தோன்றியிருக்கிற காலத்தில் நாம் இருக்கின்றபடியால் உடைய வாழ்க்கையிலே ஆறுதல் கிடைப்பதற்கு மிக கவனமாக ஏதும் சொல்வதை செய்வதற்கு விழிப்பாக இருக்க வேண்டும் இந்த இப்பொழுது கடந்து போகின்றான் ஆண்டு ஒரு தானே என்ன புறப்பட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது பீலையாமனுடைய கண்களின் மறைக்கப்பட்டு விட்டது கழுதைக்கு கண் விட்டது கருத்துடைய தூதன் உருவிய பட்டை தூள் கூட வழியில் நின்று இப்படி போகிற பாதையில் ஆண்டவன் கழுதி காட்டு விட வய காட்டு விட ஓடி போட்டது அடிச்சு வழிகளை கொண்டு வருகிறான் ஒரு ஒழுக்கமான உரசி கூடாது இந்த பக்கத்தில் உரசும் போது பீலியாமடி கால் சுவர்ல உரசி விட்டது அவன் திரும்ப கழுவி அடிக்கிறான் அந்த கழுதை கேட்டுட்டே போகுது மத்தியில் அந்த முழுக்கான பாதையில் மத்தியில் வந்து ஆண்டவர் இருக்கிறார் கழுதை படுத்துக் கொண்டது றங்கி கட்டகப்படுத்து சாத்து சாத்தி தான் இருக்கிறத பார்க்கிறான் கழுதை பேசுகிறது அருமையான தேவகான இடத்திலிருந்து சிலருக்கு நல்வழியை நடத்துவதற்காக அல்லது புறப்பட்டு வந்தேன் என்னாகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் என்ன மாறுபா இருக்கிறது மாறுபாடாக இருக்கிறது வழியிலே நடந்து கொண்டிருக்கிறவர்கள் வாரத்தின்படி செய்கிற யாரும் தாழ்வியுடையவராக இருக்கிறார்கள் மனத்தாழ்வியுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிறபடி நான் பிரியமான தேவச்சாரமே புலார தாழ்ையை தரித்துக் கொள்ள வேண்டும் மனத்தாழ்வியை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றது மனமேற்றிகள் உதயசிவாராக ஒன்று பேரில் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் சொல்வதை வாசிக்கலாம் மனத்தாழ்வி என்று அந்தப்படி இளைஞரே மூப்பொருள்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் மனத்தால் எதிர்பார்க்கிறார் உறவான சம்பாஷணங்களை பார்த்து தாக்கி பேசுவது ஈலனமாக பேசுவது சிலையாக பேசுவது உதமாக நிழலாமிட்டு விட்டு ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படி தருங்கள் கீழ்ப்படுகளை என்று சொல்லும் பொழுது பிறரை மேன்மையாக பேசுகிற ஒரு அனுபவம் பிறரை மகிழ்த்து பேசுகிற ஒரு அனுபவம் விறகு புகழ்ச்சியாக பேசுகிற ஒரு அனுபவமானது கீழ்ப்படுதலை காட்டுகின்றது ஆகியால் அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படி வந்து மனத்தாழ்மை கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கட்டும் தாழ்வுாக ஒரு குறையே கிடையாது வீழ்ச்சியாக மாறிவிட முடியுமா என்பதில் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படி வயதிலே குறைந்தவளாக இருந்தாலும் அது சரீரத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறபடி நாள் அதை நேசித்து கீழ்படிந்து ஆதரிக்கும் பொழுது மற்றவர்கள் பார்த்ததை ஆச்சரியப்படுவோம் இந்த ஏழைக்கு இவ்வளவு ஆதரவு கொடுக்கிறார்களே இந்த ஏழைக்கு மரியாதை கொடுக்கிறார்களே அறிவித்து தெய்வீக குடும்பம் அது மரத்தாழ்மையுள்ள ஒரு குடும்பம் ஒரு நாள் ஒருவர் ஒரு இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார் ரொம்ப ஒரு குடும்பம் சந்தோஷம் விட்டாச்சு மற்றவர்த்து சொல்லுகிறார் அன்பு குறைந்திருக்கிறது உணர்த்தப்படுகின்றார் அவர் தெரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கிறது அதில் தெய்வீகம் வெளிப்படும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் எரிச்சலின் ஆதியோடு பிறர் வருத்தப்படும்படியான வார்த்தைகளை பேசி இதை மனமேட்டுமைகளை இந்த இடத்திலும் காட்டிவிடாதபடி இறைமக்கள் மிகுந்த மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று ஆபியான பெற்றுகின்றார் போது பேசிக் கொண்டே இருந்தார் தாழ்மை என்று சொல்வதை மக்கள் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் எதை அவர்களை கற்றுக்கொள்ளாமல் போனாலும் மனத்தாழ்மையாக இருப்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அது அவர்களை மேன்மைப்படுத்தும் என்று சொல்லி ஆபியான அருமையான இந்த மனத்தாழ்மை தான் பெரிய நாம் கடந்து செல்லும் பொழுது மற்ற நிலத்திலும் அப்படிப்பட்ட உணர்வுகளை நமக்கு தருகின்றது மற்ற மதிக்கிறாள் என்பதை சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் சமூகமானது தற்பிதமாக சாத்தவன் உலகத்தை தவறாக நடத்திக் கொண்டிருக்கிறான் ஒருவர் ஒருவர் பகைத்து ஒருவரு அழித்து ஒருவர் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று நடத்தி கொண்டிருக்கிறபடியினால் அவன் கொள்ளுகிறவனாக அழிக்கிறவன் உலகத்தில் வந்திருக்கிறபடியால் அந்த சுவாபத்திற்கு நாம் அடிமையாகி விடாதபடி மீட்பு இயேசு கிறிஸ்துடைய சுவாபத்தினம் பெற்று ஒருவருக்கு ஒருவருக்கு மன தாழ்வை சரித்துக் கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து இருக்கிறார் என்று அப்போ எழுதுகின்றார் எல்லா வகையிலும் தாழ்வு உள்ளதாக எந்த சூழலை கற்கரமு வைத்திருந்தாலும் அதை பொறுமையோடு கூட ஏற்றுக்கொண்டு வறுமையிலும் ஏழ்மையிலும் சரித்திரத்திலும் பெருதலால் நிந்திக்கப்படக்கூடிய சூழலில் நம்மை நடத்த வேண்டும் என்று ஆவியார் விரும்பி ோடு ஏற்றுக்கொண்டு தாழ்ந்து கடந்து செல்கின்றவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்று சொல்லுவேன் செல்கிறது வாழ்க்கையை குறித்து நிறுவம் எழுதும்போது பிளிப்பேருக்கு நிறுவனம் எழுதுகின்ற நேரத்தில் இரண்டாவது அதிகாரம் ஆறு முதலில் வெறுமையாக வறுமையாக்கி அடிமையின் ரூபம் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் மனுஷன் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பயந்தம் அதாவது சிறுமையின் மரண பர்யமும் அவர் மனுஷரமாய் கணப்பட்டு தாழ்த்தினார் என்று தெரியுமா மிக எளிமையான மனுஷனாக தாயாருக்கு பறக்கிற நேரத்தில் கூட அவருக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது சத்திரத்தில் இடம் தேடினாலும் இடம் கிடைக்கவில்லை எல்லாரும் என்று குளிமிட்டார்கள் மாட்டுத் தொழிலை முன்னணியை அவரை கடத்தினார்கள் அவ்வளவு எளிமையான கோலத்தில் அவர் வெளிப்பட்டார் புறக்கணித்து விட்டது தோன்றுவார்கள் அவருக்கும் தெரியும் அவருடைய அற்புத அடையாளங்களை கண்டு ஆட்சி மேறப்பட்டார்கள் ஆனால் அவருடைய தோற்றுவாயை கண்டில் ஆறு பருத்தவரை தள்ளிவிட்டார்கள் கடற்பருத்துக்காரர்கள நண்பராக பாதிகளோடு விட பழகி இப்படி வாழ்கின்ற ஒரு மனுஷனை எப்படி பேசி அங்கே ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தள்ளி வைத்திருந்தார்கள் அவரை பிதாவானவர் எப்படி தாழ்த்தினார் மனுஷ ரூபம் எடுத்து அவர் தேவன ரூபமாயிருந்து தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளார் எண்ணாமல் தம்மை தாமி வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷார் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மர்ம படியிருந்தமும் அதாவது சிலுமியின் மர்ம படியுந்தும் என்று செல்லி அபியான எல்லாருக்கும் சிறுமியின் மரணம் எல்லாரும் தவறு செய்தவர் என்று சொல்லி கூடிய ஒரு மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரணம் சுமந்து கொண்டு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட மன்னபர் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நம்ம கேசு கிருஷ்ண வந்தாலும் ஊதியத்தில் ஒரு பிரஸ்டேஜ் இருக்கணும் எல்லாரும் நிலார நம்ம புகழிடும் நிலாரணம் இப்படி வரவேற்கடும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள தோண்டிக் கொண்டிருக்கிறேன் நம்மை நிந்தித்தாலும் தூசித்தாலும் பகைத்தாலும் ஒருத்தாலும் இறைவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதே அது மனத்தாழ்வு என்று சொல்கின்றது ஒரு சிலுவையின் மன்னமணி மனிதரை தாழ்த்தினார் என்று பரிசுத்தாவி திருடம் பெற்றிருக்கிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் மேலாக உயர்த்தப்பட்ட ஆரம்ப சொல்லியா போசலாய் இவர் சுத்தப்போ சொல்லுகிறார் பால் திருவனை உயர்த்துவார் தாழ்மையுள்ளவர்களை கருத்து உயர்த்துகிறார் நாமும் இயேசுவோடு உயர்த்தப்படப் போகின்றமா எங்க தெரியுமா எல்லா வானத்துக்கு மேலாக உயர்ந்திருக்க போகிறோமா நேற்று சகோதரர்கள் பேசிக் கொண்டார்கள் அரசாங்கம் அனுப்பி இருக்கிற ஒரு விண்வெளி ஆராய்ச்சி கூடமானது ராக்கெட் ஆனது எத்தனையோ ஆண்டுகளாயும் முதலாம் வானத்தை கூட இன்னும் அப்படியானால் மூன்றாம் வானம் இவர்கள் எப்படி செல்ல முடியும் என்று பேசிக் கொண்டார்கள் எங்க போக போறோமா ஐந்தாவது வானம் ஏழு வானங்கள் ஒன்று சொல்லுகிறார்கள் வேகத்தில் ஐந்து வானங்களுக்கு ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவன் வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ள அற்புதா என்று சினி பக்தர்கள் பாடியிருக்கிறார்கள் அந்த ஐந்தாவது வானத்தில் பிதாவான இருக்கிற இடத்தில் நாம் உயர்த்தப்பட போகிறோம் என்று சொன்னால் அதற்கு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா தாழ்த்துதலாக இருக்க மரணம்டிந்தாழ்த்தினார்ந்தோர் கீழோனு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோனுடைய நாமங்களும் முடங்கும்படி மகிமையாக தேவனுக்கு மகிமையாக கர்த்தரில் நாவுகள் யாவும் அறிக்க மேலா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நீங்கள் எப்பொழுதும் கேள்வி சவாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்லும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடு கேள்வி வேண்டும் என்று சொல்லி விதமாக சொல்லுகின்ற மேலாக உயர்ந்திருக்கும்படியாக அவரை உயர்த்தினார் அவர் உயர்ந்திருக்கிற இடத்துக்கு நாமும் செல்ல போகின்ற நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படி உங்களுக்கு சரத்தை ஆய்வு பண்ணி வைத்துவிட்டு இது சீக்கிரமாக வருவேன் எல்லாருக்கும் பர்வத்துக்கு போனரும் ஆசைதான் யாருக்கு அது கிடைக்கும் தெரியுமா இயேசி சொல்லுகின்றார் சாந்தக மனத்தாழ்வுமாக இருந்தேன் மனத்தால் இப்படி உங்களுக்கு மாத்திருந்தான் இடம் கிடைக்கும் என்று சொல்லுகின்றபடி எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும் எண்ணிமித்த உங்களை நிதித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யா சொல்வாரால் பாக்கியான்களாக இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள் பலன் பருவத்திலும் நிம்மதியாக இருக்கும் அலேயா கொடுக்கிற எல்லா மரியாதைகளும் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுமா யாருக்கு இந்த உலக திரைத்தங்களை தாழ்த்துகின்றவர்களுக்கு பொறுமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார் வெளியாமுக்கு ஆண்டன எதிர்த்து நின்றார் எழுத்து எழுதியிருக்கின்றது ஆண்டவர் சொன்ன பிறகும் அவருடைய சுய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மறுபடியும் விண்ணப்பம் பண்ணி தேவன் அவருக்கு எதிரியாக மாறிவிட்டார் இன்றைக்கு ஏராளமான மக்களை அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் பின்னர் என்ன நடக்கிறது அறியாதபடி கண்ணீர் வெடிக்கிறார்கள் ஜபம் பண்ணி கேட்டுதான் இதை செய்வேன் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை தெரியும் தொடர்பு கூடாதுபடி எங்களை தாழ்த்தாத எதிர்த்து இருக்கக்கூடிய மனதில் பெருகி வருகிறது என்பதை அறிவித்துக் கொள்ளுகின்றோம் ஆகினால் வேதனைகளில் அநேகர் பெருகி வந்து கொண்டிருக்கிறார்கள் தேவஜானமே ஒருவருக்கு ஒருவர்கள் மனத்தாழ்வி அணிந்து கொள்ளுங்கள் பொறுமையுள்ளவர்களுக்கு நாம் அமிதமாக மாற வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் இன்னும் மனத்தாழ்வு யாருக்கு வரும் என்று பவுன் சொல்வதை அதிகாரம் மூன்றாவது வாசிக்கிறார் அதிகாரம் மூன்றாவது ஒன்றையும்து மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று சொத்தி சொல்லுகின்றார் மனத்தாழ்மை உள்ளத்தில் வரும்பொழுது பிறரை மேன்மையாக எண்ணக்கூடிய ஒரு மனநிலை வருவான் ஏழைகளாக இருந்தாலும் எளிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இருந்தாலும் இறைவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த அடைந்து கொண்ட பிறகு அவர்களை மேன்மையாக எண்ண வேண்டுமாம் அது மனத்தாழ்மையான ஒரு சுவாபம் மனநிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பாருங்கள் சிலரை வீடுகளில் எடுக்கிறதற்கு மனம் இல்லை சிலர் பாத்திரத்திலே குடிப்பதற்கு விருப்பம் அப்படி ஒருவரோடு ஒரு ஐக்கியம் இல்லாமல் சபைக்குழு தான் இருக்கிறோம் புரிந்து இப்படிப்பட்ட மனமேட்டை நமக்குள் இருக்குமானால் நமக்குள் என்ன தெரியுமா தெய்வீகம் இல்லை என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் ஒரே பாத்திரத்திலே பாணம் படும்படி கற்றுக் கொடுத்தார் நீங்கள் எல்லாரும் சகோதரராக இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாரும் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று இயேசு கற்றுக் கொடுத்தது போல அந்த தாழ்மையை தரித்துக் கொண்டு இவிதமான ஒரு சமுதாயத்தை உலகத்தில் உருவாக்க வேண்டும் என்று சொல்லியாக விரும்புகிறார் ஒருவருடைய ஒரு ஒரு கால்களை ஒரு ஒரு கழுவ வேண்டும் இந்தியன் கால் கழுவுதலிலே தெரியுமா அங்கு வேற்றுமைகள் உருவாகின்றது இன மேற்றுமைகள் உருவாகின்றது அவருடைய காலில் நான் கழுவ வேண்டுமா அப்படி ஒரு சபை எனக்கு அவசியம் இல்லை நேரில் வெளியேறு செல்வதற்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கிறது அறிவித்துக் கொள்கின்றோம் நம்மை தாழ்மீழ்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த உறவுகள் எல்லாம் கர்த்தன மண்டபத்திலே தந்திருக்கிறார் உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் மனத்தாழ்மை உள்ளவளாக ஒருவரையும் எண்ணுங்கள் அவயம் அசுத்தத்தில் முடிச்சுங்க அந்த காலை கழுவி வைத்து அதை சுத்தமாக்கி கொண்டு வீட்டுக் கொண்டு வருகின்ற அப்படி ஒரு அவையம் பாதிக்கப்படும் போது எல்லா அவையும் ஒரு அவையம் சந்தோஷப்பட்டால் எல்லா சந்தோஷப்படும் ஒரு அவ துக்கப்பட்டால் இல்ல அவையும் துக்கப்படும் பாடுபடும் என்று திருடி தந்திருக்கின்றது போல அவைக்குரிய வாழ்க்கையில் அமைய வேண்டுமா அப்பொழுது மனத்தாழ்மையாக இருக்கிறோம் என்பது அதனுடைய பொருளாக இருக்கும் கோயம்புத்தூர்ல கலிக்க நாயக்கன் பாலை சிறிய கிராமம் மிக மக்கள் சமுதாயத்திலே ரொம்ப பின்தங்கிய மக்கள் பன்றி மீட்பது அதனுடைய தொழில் வீட்டுக்குள்ளே அவர்களும் பன்றி விட படுத்திருப்பார் என்பது சொத்து அந்த துர்நாற்றத்தெல்லாம் அவர்களுக்கு கிடையாது அப்படிப்பட்ட மக்கள் அந்த மக்களுடைய பிள்ளைகளுக்கு பள்ளியிலேயே படிப்பதற்கு இடம் கொடுக்க அந்த ஊர் மக்கள் விரும்பு இல்லை அகினால் ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் அவளை ஹாஸ்டல்ல சேர்த்து பிள்ளைகள் சிலரை படிக்கலாம் பிள்ளைகள் படிக்கப் போகலை என அப்படி சில பிள்ளைகள் படிக்க போகிறார்கள் அவர்களுக்கு திரும்பி படித்தால் யாரும் உத்தியோகம் தரமாட்டார்கள் ஆகினால் படிக்காமல் இருக்கிறது நல்லது எந்த பிள்ளைகளை வீட்டில் வைத்திருக்கிறார்கள் ஒரு சிலர் கிறிஸ்தவ சபைக்கு போகிறார்கள் எந்த மாற்றமும் அரசாங்கத்திலிருந்து இலவச மின்சார இணைப்பு கொடுத்திருக்கிறது குடிசைகளுக்கு குடிசையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இலவசமா ஒரு பல்ப்பு கொடுத்து கரண்டுக்கு காசு கட்ட வேண்டாம் அப்படின்னு அரசாங்கம் உதவி அந்த இதோடு அந்த கிராமத்துக்கு அந்த செய்து கொடுக்கவில்லை அந்த ஊர் அதிகாரிகள் அவங்களுக்கு எதுக்குப்பா லைட் சில ஆட்டை லைட் கொண்ட பண்டி எல்லாம் வெளியே ஓடிருமே லைட்டு தேவை வேண்டாம் சாமி வேண்டாம் விட்டாச்சு அப்படிப்பட்ட ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட கிராமம் அந்த கிராமத்துக்கு நம்ம விசுவாசி ஒரு பாத்திரியாபாரம் செய்ய போனார் வள்ளியூர்ல ஒரு பிரதமர் தான் பாத்திரியாவும் பண்ண பொண்ணு அங்க ஒன்று ரெண்டு பேர் கிறிஸ்தவங்க கேள்விப்பட்டார் அவங்க கூப்பிட்டு வச்சு சரி அப்படின்னா உட்கார்ந்து பாட்டு பாடுகள் சாமி வராது ஏன் வராது படிக்கலாம் வராது ஆனா படிக்கலன்னா சினிமா பாட்டு பாடுறீங்க தானே பத்தி பாட முடியாது அது இது வர்ற மாட்டி சாமி என்று சொன்னார்களாம் பாடலாம் சொல்லி கொடுத்து மத்தியான விலையில கூப்பிட்டு பொழுது அவருடைய எந்த மாற்றமும் கிடையாது கும்பிடுறார்கள் எல்லா பழக்கங்களும் புகழ் போடுறது போங்க இங்கேயும் வாங்க அவன் இவரை சொல்லி கொடுத்து ஒரு நாள் நாங்க வந்திருக்கும்போது கோயம்புத்தூர் சபைக்கு போயிருக்கும் போது அந்த ஒரு அவளுக்கு ஏசியை பற்றி நல்லா சொல்லிக் கொடுத்து ஏசியினுடைய அண்டை கொடுத்து சொல்லி அவளுக்கான கவர்மெண்ட் பொறுத்த எல்லாரும் ஆகி பெற்றோடு மக்களுக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு அளவையே கிடையாது கருப்பு கயிறு நூல் எல்லாம் கட்டி இருந்தோர போட்டுட்டு எல்லாரும் மத்தியானத்துல சாப்பிடுவதற்கு சுத்தமாக பல்வாயெல்லாம் விளக்கிட்டு என்ன எல்லாரும் கருத்து முடிச்சு எல்லாரும் மத்தியான சாப்பாடு அமர்ந்திருந்தார்கள் சாப்பிட்ட பிறகு நான் கேட்டீங்க ஆராதனைக்கு போகின்ற வருவோம் கூட்டி ஜவம் பண்ணுங்க தரிசனத்தில் எல்லாரும் ஆராதனைக்கு வந்தார்கள் ரெண்டு வாரம் வந்து விட்டார அந்த போவதாம் காணல என்ன ஆச்சு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா எல்லாம் கருப்பல்லாம் மாறி வெள்ளப்பெல்லாம் இருக்குது நூறு வரைக்கும் காணும் கருப்பு கைகள காணும் என்ன வேணும் ஒரு மாதிரியா இருக்கு என்ன விசேஷன்னு கேட்டாரா பெற்றுமா முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கிற உங்களுக்கு முடியும்னு சொன்னார இல்லையா நாங்க பரிசுத்தாய் பெற்றுனா மாத்திக்கிட்டோம் அதெல்லாம் தப்பு போகாதிகள படிக்க வச்சிருக்கிறோம் வருஷத்துக்கு ஒரு சேவை எல்லாம் தந்துட்டு இருக்கோம் அதெல்லாம் தப்பா போடும் சத்தம் போட்டு போன ஆரம்பிச்சுட்ட புரிய மாணவிலே அப்படி இந்த மக்கள் எல்லாரும் சபைக்கு வந்து கொண்டிருக்கும் போது நாங்கள் ஒரு நாள் வீடு சந்திப்பதற்கு கிராமத்துக்கு போனோம் அப்படி அந்த ஊர்ல ஒரே ஒரு மனுஷன் வேலை செய்கிறார் அவர் ஒரு நாள் வந்து எங்க இடத்துல இருந்தார் அவருக்கு வந்தோம் ஐயா நான் மறுகிறேன் சொல்லிவிட்டார் நாங்கள வந்து விட்டோம் அந்த நம்ம சகோதரத்துல சொல்லி இருக்கிறார் எங்க வீட்டுல வந்து சாப்பிடுவாங்களா அப்படி வந்து எங்க வீட்டுல சாப்பிடுவாங்கன்னா நாங்க சபைக்கு வர சொல்லி சொன்னாரு அந்த சோதர ஜுனா மருத்துவ அந்த கேட்ட தாராளமா போகலாம் சாப்பிடுவாரு நுழைஞ்சபோது தொழில் அவர்களுக்கு விட முடியல வருமானம் வருது முதல் புனாண்டு வருமானம் காட்டுல மேய்ஞ்சு குட்டியில போட்டு பணத்தை கொடுத்துட்டே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு தொழில் அவர் கொண்டிருக்கிறார்கள் சின்ன குடிசை நட்டமான பெரிய குடிசை போடலாம் அப்படியே போட்டு போட்டு பார்க்கிட்டாங்க சாப்பிட்டு கோழி எல்லாம் அடிச்சு நல்ல நீட்டா சாப்பாடு எல்லாம் தந்தாங்க சாப்பிட்டு வெளியே வந்த பெரு அவர் சொல்வார் நான் இந்த ஊர்ல உங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டி தருவேன் நானும் அதில் சேருவேன் என்று சொல்லி அவரையே பூமி கொடுத்து ஆலயம் கிட்ட உதவி சென்று இந்த அந்த இடத்துல ஒரு சபை எழுப்பி கொண்டிருக்கிறேன் மனத்தாழ்மை அடிந்து கொள்ளுங்கள் ஒருவரே ஒரு ஒருவருக்கு ஒருவருக்கு தாழ்வு உள்ளதாக இருங்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறார் பாவிகளும் துறையும் ஆகிய நம்ம ஏற்றுக்கொண்டிருப்ப ஆரம்பிச்சால் நாம ஏழை எளியவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதிலாக இருக்க வேண்டும் அது எதை காட்டுகிறது தெரியுமா மனத்தாழ்வே காட்டுகின்றது படித்தவர்கள் பட்டதாரிகள் தான் ஆராதனை செய்ய வேண்டும் என்கிற காலத்து வந்திருக்கிறோம் இப்பொழுது அகிலால் எல்லா ஜனங்களும் கர்ச்சனத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிற கடைசி கால சபைக்குள்ளே எல்லா ஜாதிகளும் அதனால் ஓடி வருவார்கள் நாம் மனத்தாழ்வுகளாக இருப்போமானால் எல்லார் நிமிடத்தில் இழுக்கப்படுவார்கள் என்று சொல்லுவேன் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறார் கற்றுக்கொள்ளுங்கள் நான் சான்று மனத்தாழ்வுமாக இருக்கிறேன் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்போது இழைப்பார்களை பெறுவீர்கள் என்று சொல்லி இயேசு அதன் சொல்லியிருக்கிறபடி ரொம்ப சாந்தவர்களாக யாரை வறுக்கவும் யாரை பகைக்கவும் யார் நமக்கு தீமை செய்தால் மன்னித்து விடுபடியான மனதில் உள்ளவர்களாக தேவன் சொல்வதற்கு அப்படியே கீழ்படியக்கூடிய மக்களாக மனிதர்கள் பெரியவர்கள் பெற்றோர்கள் சொல்வதற்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக மாறி ஒருவருக்கு ஒருவருக்கு அடிந்து வேண்டும் என்று இறைவேதம் சொல்லுகிறதற்காக பாண்டவரின் அதிகமாக சோத்தரிப்பு அடுத்தபடியாக மனத்தாழ்மை யாருக்கு தரும் தெரியுமா பணிவிடை செய்கின்றவர்களுக்கு எல்லாருக்கும் இப்ப முதலாளி பெரிய ஆளா இருக்கணும் எல்லாரும் தங்களுக்கு பணிவிட செய்யணும் மக்கள் எல்லாரும் போனோம் அப்படித்தான் விரும்ப வேண்டும் எல்லாரும் பணிவிடைக்காரளாக மாற வேண்டும் பணி விடைக்காரளாகத்தான் அந்த தாழ்மை வரும் என்று சொல்லியேசன் அதிர சொல்லி இருக்கிறார் வருகின்ற மக்களிலும் சிலருக்கு அந்த உணர்வுகளை வரவில்லை எல்லாரும் பணிவிட செய்தாலும் தாண்டை செய்ய விரும்பாதபடி அப்படி கூடி பேசி ஜாலியாக போயிட்டே இருக்கிறாங்க தேவனுடைய பணிபடை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்று சொன்னால் தாழ்மை அடையவில்லை என்று சொல்லுவதும் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை வாசிக்கலாம் இருக்க கூடாது உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போல இருக்க கடவன் பந்தி பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன் பந்தி இருக்கிறவன் அப்படி இருந்தும் வருள் உட்கார்த்த சாப்பாடு பரிமாறி ரொம்ப குஷி பரவாயில்ல போதவர் சாப்பாடு கொடுக்கிறார் சாப்பிடுவோம் பந்தி இருக்கிறவனா பணிவிடை செய்கிறவனா யாரு பெரியாள் சொல்லி அது பங்க தென்னாங்களுக்கு பணிவிடைக்கார நீங்களும் பணிவிடைக்காரலை போல் இருக்க வேண்டும் பணிவை பணிவு பணிவிடை பணிவு எழுகின்ற பொழுதுதான் பணிவிடை செய்வார்கள் பணி இல்லாதவர்கள் எஜமான்களாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புவார் அருமையான தேவஜானமே தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் தேவனுடைய ஆலயத்திலே பணிவிடை செய்ய வேண்டும் அது நம்மை மனத்தாழ்வுடைய மாற்றும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் பணிவிடை செய்வது ரொம்ப ஒரு அசட்டு தரமாக ஒரு கௌரவ குறைவாக எண்ணுகின்ற ஒரு காலகட்டத்திலே சிலர் வந்திருக்கிறீர்கள் இது உங்களுடைய மனத்தாழ்வியை மாற்றுகிறது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் எல்லாரும் சின்னதை திரும்பி பணிவிடை செய்த ஆரம்பத்தில் ஆலயத்தில் யாருமே விசுவாசல் இருக்கமா கூட்டத்தில் வருவார்கள் உடனே போய்விடுவார்கள் நாங்கள எ எல்லா வேலைகளையும் ஜீவம் பெருக்கிறதுல இருந்து தொழிக்கிறது வெள்ளை அடிக்கிறது தண்ணீர் எடுக்கிறது சமையல் எல்லாம் பண்ணி வைத்துதான் ஆராதனை ஆரம்பிப்போம் மக்கள் வருவார்கள் ஆகாரம் சாப்பிடுவார்கள் போய்விடுவார்கள் இன்று பணிவிடை செய்வதற்கு பலரை கருத்து கொடுத்திருக்கிறார் ஆகையால் சான்பு மனத்தாவி யாருக்கு வரும் தெரியுமா இதுமாக இறை நடந்து கொள்கின்ற தான் வறுமை தவிர அது நிச்சயமாக வரவே முடியாது ஜெப வாழ்க்கையில் வாழ்க்கையில் கிடைக்கிறது இல்லை வேத ஆராய்ச்சியில கிடைக்கிறது இல்லை ஈதமாக நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரை பெற்றுக் கொள்ள முடியும் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுதுமுடிய ஆத்துமாக்களுக்கு இழைப்பார் கிடைக்கும் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்று இறைவனாக இயேசுகர் மொத்தம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது சனத்தை வாசிக்கும் பொழுது இங்கு இயேசுநாதர் செல்வதை வாசிக்கலாம் மனுஷகுமார ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியன் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் நம்முடைய சிந்தனை அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறது அநேபர் மீட்கப்படுவதற்கு நம்மால் முடிந்த பணிவிடைகளை செய்ய வேண்டும் ஊழியம் என்று சொல்வது வெறும் பிரசங்க மாத்திர ஊழியம் அல்ல எல்லா பணிவிடைகளை செய்யும்போது இந்த ஊழியம் நிறைவேறுகின்றது எல்லா பணிவிடலும் பங்கு வந்த மக்களுக்கு எல்லாம் கருத்திருந்த கிருமிகள் வரங்களை கொடுக்கின்றார் அவர்களை மனத்தாழ்மை உள்ள மக்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் ஒரு நாள் வள்ளியூரில் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி கூட்டம் முடிந்த பிறகு பலர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் சில வாலிபர்கள் வந்து சாப்பிடறது இலை எடுக்கிறதுக்கு முந்தி முந்தி போட்டு போட்டு இலை எடுத்து கொண்டு போனார் அப்பிரியர் செட்டிக்குளம் பண்ணையூர்ல இருந்து மாறந்தோறும் வள்ளியூருக்கு வருவார் ஆராதரைக்கு அவர் கேட்டார் ஐயா இந்த பையங்களெல்லாம் காலேஜில் படிக்கிற பையன் மாறி இருக்கிறதே இப்படி இலையெல்லாம் எடுக்கிறாங்களே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எங்க வீட்டுல எங்க பையன் நான் சாப்பிடற பிள்ளை போட மாட்டான் இவர்கள் படித்த பிள்ளைகள் எல்லாரும் இப்படி செய்யறாள் கேட்டபு படித்தவர்கள் மாத்திரம் இல்லை அவர்கள் பொறியியல் கல்லூரியில் முடித்துவிட்டு பட்டதாரிகளாக பணிபுரிகின்ற சொன்னேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவருடைய சபையில் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் அநேகர் விஞ்ஞானிகளாக மாறி இருக்கிறார்கள் அநேகர் ஆராய்ச்சியாளர்களாக இருக்கிறார்கள் புதிய பெரிய பதவியில் உயர்ந்திருக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா தங்களை தாழ்த்து விட வேண்டும் என உயர்த்தப்படுவார் என்று சொன்னதற்கு ஒன்றும் கிடையாது விடுமுறை நாட்களிலே வீட்டுக்கு செல்வதற்கு முன்னால் பல நாட்கள் ஆலயத்தில் எங்களுக்கு மேல இருந்தது பிராட்சிகள் எதையாவது செல்லி அப்படி மற்ற மதத்தில் உள்ள மக்கள் அவ்வளவு ஆசீர்வாதமாக கடவுளத்தில் வந்து பணிவிட செய்து ஆலயம் கட்டப்படுகிறது கல்வார்கள் ஒரு கூட்ட வாலிபர்கள் எல்லாரும் கல்லடிக்கிறதுக்காக எல்லாரும் கல்வி கொண்டு வந்தாலும் சொன்னார் இனையா ராணுவத்தில சீரமான ஆட்கள் பயிற்சி கொடுத்து வச்சிருக்கிறீங்க தீவிரமா செய்ய ஒற்றுமையா வந்து ஒருவருக்கு ஒருவர் பெருகி வருகிறார் திரிச்சதைக்குள்ளே இந்த நாகரூவில் கடையில் மக்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நேரத்தில் மற்ற நேரத்தில் ஒருவரை ஒருவர் இதாக மனத்தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது என்பதை உங்கள் மக்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் கொள்ளும்படி வராமல் செய்யும்படி வந்தேன் என்று இறைவராக செய்து முடிப்பதுதான் இந்த தாழ்மை ஆகையினால் சகோதர சகோதரி ஆவரங்கப்படி செய்யுங்கள் ஆரியத்திலே ஆகாரம் சமைத்து பாத்திரத்தை கழுவ வேண்டும் என்று சொல்லி சகோதரிமாரர்களுக்கெல்லாம் உத்தரவு கொடுக்கப்பட்டது அதிலிருந்து பலர் பெயர் இப்பொழுது சிலரை செய்யறதுக்கு விரும்பவில்லை காரணம் அவளுக்கு எல்லாரும் பணிவடை செய்ய வேண்டும் என்றுதான் ஆண்டு விரும்புகிறார் பந்தி இருக்கிறவனா பணிவடை செய்கிறவனா எவரும் பெரியவன் என்று நானே உங்கள் பத்திலே பணிவடைக்காரணை போல் இருக்கும்போது நீங்கள் ஏன் இருக்கக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தார் அருமையாள தாழ்த்துகிறதற்கு ஒரு மழிகளை கருத்தில் வரவே முடியாது மற்றபடி இருக்க மாட்டீர்கள் உள்ளமானது ஒவ்வொருவருக்கும் சில பணிகள் என்ன நமக்கு ஆசை கொடுத்து செய்ய வைக்க முடியும் அந்த சுவாபங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறார் எல்லாரும் பணி உடை காலாக இருந்து இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி பரலகும் செல்வதற்கு உயர்ந்த இடத்திலே செல்வதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்கிறார் தன்னை தான் தாழ்த்தி வெறுமையாகி சிலுமையின் மரணமரிந்தவரும் கீழ்பழிந்தவராகி கீழ்பிடிந்தபடினால் எல்லா நாமத்திற்கு மேலாக அவரை உயர்த்தினார் அந்த இடத்துக்கு நாம் உயர்வடையப் போகின்றமா தலைவியா போ சிலவர்களிடத்தில் நாங்கள் பல மாதங்கள் மருதங்கள் கற்றிருக்கின்றோம் இந்த வேலை யாரிடத்தில் சொல்ல மாட்டார்கள் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்து கொண்டிருப்போம் ஏழு மணிக்கு ஆரோக்கணை நடத்த வேண்டும் வீட்டிலே ஒரு சிறிய வீட்டில் இருந்தார்கள் வெளியே இருந்து காலிலே தூசிப்பட்டது என்று சொன்னால் நிச்சயமாக சொல்வார்கள் யாரையும் சொல்ல மாட்டார்கள் ஆராதனை ஆரம்பித்து முன்னால் அவர்களே பெருக்குமாறு உடனே போய் ஐயா நாம் வாங்கி மாதிரியை வைத்துவிட்டு போகிறேன் சொன்னார் மாதிரியை வைத்து விட்டு அவளுக்கு தட்டி எழுப்பிட்டு போய் நீ வாங்கிடுவா கால கழுப்பாரு தெரியுமா மனத்தாழ்மை இல்லை அவங்க அற்பமாக நினைக்கின்றோம் இந்த நிலை வந்திருமை பொறுமை ஆக்கி எ எதிரிகளாக மாற்றிவிடும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் நம்ம எல்லாரும் ஒரே பொழுது கக்கூசலை மிதிச்சிட்டு வைங்கள் மலத்தில் மிதிச்சுட்டு கையாள கழுவ மாட்டேன் என்று சொல்லாது நிச்சயமாக கழிவுவதை சுத்தமாக்குகின்றது ஏன் தெரியுமா அவயவம் அதற்காக மெக்கப்படுகிறது இல்லை அதுபோல் சரீரம் இல்லை வந்திருக்கிற ஒரே அவயங்களாக இருக்கிற உணர்வு இருக்குமானால் நிச்சயமாக தலைவீனமானது காலை கழுதுவதற்கு நம்முடைய உள்ளத்திலே அசூசு ஏற்படவே கூடாது அப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய ஒரு மனமேற்றுமை நம்மை உயர்ந்தவர்களாக எண்ணக்கூடிய ஒரு எண்ணம் வருகிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஒரு பிராஞ்சில் அப்படி இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன் ஆனால் அவருக்கு சொன்னேன் ஊழி காலத்தில் நாங்கள் ஒரு நாள் அங்கே திருத்த வாய்ப்பு கிடைக்கும் அன்றைக்கு அதற்கு பதவி என்று சொல்லி வைத்திருக்கிறேன் அருமையானவர்களே என்ன இழந்து போகிறான்னு தெரியுமா தெய்வீகத்தை கலந்து போகிறார்கள் இழைப்பாடு இழந்து போய்விடுகிறார்கள் இவர்களை கற்றுக்கொள்ளுங்கள் அப்போது நம்முடைய அதிமுகளுக்கு இழைப்பாடு கிடைக்கும் யாக்கோ சொல்லுகிறார் காசைகளை நாளாம் நாலாம் அதிகாரம் ஆறாவது அதிகமான கிருமி அளிக்கிறார் யாருக்கு அழைக்கிறார் எதிர்த்து எதிர்த்து அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது அதிகமான கிருமி அளிக்கிறார் ஆங்களால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து இருக்கிறார் தாய்மீழனுக்கோ கிருமி அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது தேவனுடைய அதிகமான கருதிகளை பெற்றுக் கொள்வதற்கு தெரியும் பெருமை அவனை தள்ளி விடுகிறது என்று சொல்லி சொல்லுகிறான் அவைக்குரிய ஜீவத்தில் தேவனுக்கு எதிரியாக மாறி விடுகின்றான் பெருமை தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்பது சற்று அறிந்திருக்கிறபடியால் கிறிஸ்தவ சமுதாயத்தை வழிநடத்துகிற ஒரு காலமாக இருக்க வேண்டும் அதனால் திருச்செம்பலிகள் மிக கவனமாக யாரையும் உள்ளத்தில் அற்பமாக எண்ணாதபடி யாரையும் ஏளனமாக நினைக்காதபடி எல்லாரிடத்திலும் திக்குழ்படி எல்லாரையும் பேன்மையாக மதித்து தேவனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆதரி சொல்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து சாத்தானுடைய வீழ்ச்சி காரணம் என தெரியுமா மிகவும் அழகுள்ளவன் நம்மை விட ரொம்ப அழகுள்ளவன் நம்மை மண்ணினாலே உண்டாக்கினார் அதிகமாக இருந்தது கையில அசைக்கும் பொழுது இசை கருவி இசை நாமங்களும் வெளிப்படும் நாம் இந்த ஊரகத்தை ஆளக்கூடிய ஒரு அரசனாக இறைவனுக்கு ஆராதனை செய்யக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியனாக மனு மக்களை ஒரு பெரிய தலைவராக ஒரு கேருவாக ஒரு நாள் ஒரு எண்ணம் வேண்டும் அதிகாரம் பெற்றவன் அதிகாரம் பெற்றவன் அப்படிப்பட்ட அதிகாரம் பெற்று இறைவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு எண்ணம் உண்டானதாம் எல்லாரும் தான் வணங்க வேண்டும் நான் தான் உங்களுக்கு வாழ்வளிக்கிறேன் நானும் தான் உங்களை தண்டிக்கிறேன் புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் பனிரெண்டு முதல் சில வசனங்களையும் வாசிக்கலாம் அதிகாலையின் இந்த வசனம் எழுதியிருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் பாவம் நடந்து விடுமானால் நடந்த உதமான நிலைந்தான் விழுந்து போயிட்டார் என்று சொல்வார்கள் அதுதான் அவருக்கு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அதிகாலியின் மகனாகி விடுவெளியே வானத்திலிருந்து விழுந்தாயே எலதிகளை ஈரப்படுத்தினாயே நான் வானத்துக்கு ஏறுவேன் இப்பதான் வானத்துக்கு ஏறுவேன் நட்சத்திரங்களுக்கு ஏறுவன் என்றும் நீ உன் என்று உன் இருக்கும் நீ அகாதமான போனாய் இப்போ எனக்கு ஒரு எண்ணம் நான் மேகத்திலே ஏறுவேன் வானத்துக்கு போவேன் ஆண்டுதனோடு கூட உட்கார்வேன் என்கிற ஒரு எண்ண உள்ளபடி பெருமை உண்டானபடியினால் அவன் தாழ்ந்து போனவான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது ஆகினால் அவருக்கு நன்றாக தெரியும் அவிக்கு விஜயத்தில் மலர்ந்து வந்து கொண்டிருக்கிற மக்களை விலத்தள்ளுவதற்கு வேற எல்லா பாவத்திலே செய்யாமல் போனாலும் பொறுமையான சுவாபத்து உள்ளத்திலே கொடுக்க வேண்டும் கடவுள்களுக்கு மாறி விடுவான் என்பதை அவன் அறிந்திருக்கின்றான் ஆகினால் யோசுநாதர் நம்முடைய சொல்கிற புத்திமதி தெரியுமா நான் சாந்தமும் இருக்கிறேன் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்போ நம்முடைய ஆட்சி மக்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கிறபடிகளாகி நான் மிகவும் சாந்தம் உள்ளவர்களாக நம்ம யார் பகைத்தாலும் தூசித்தாலும் எதிர்த்தாலும் அதற்கு பதில் சொல்லாதபடி இறைவன் பதில் சொல்வார் பழிவாங்குகள் என கூறியது பதில் சொல்வதும் பழிவாங்குகள் என கூறியது கோபி இடம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடி நான் விரைவனுக்கு இடம் கொடுத்து நாம் சாந்தமாக இருக்க வேண்டும் மனத்தாழ்மையாக இருப்பதற்கு பணிவுடை செய்ய வேண்டும் கீழ்படிய வேண்டும் தேவனை சுத்தத்தை செய்வதற்கு வாஞ்சி உலக இருக்க வேண்டும் ஒருவரு மதித்து தமிழ் மேலாக மட்டுமே மதிக்க வேண்டும் இது மனத்தாழ்மையான சோபமாக இருக்கிறது சொல்லி இருக்கிறபடினால் இப்படி நாம் நம்மை தரித்துக் கொள்வோம் கற்பனம்கு ஆறுதலை தருகின்றார் உலகத்திற்கு வந்து நம்மை அழைத்துக் கொண்டு போவதற்காக வேலை நெருங்கி இருக்கிறபடினால் அந்த உன்னதமான இடத்தில் அவர் வீட்டுல அவர் மரணபடி சிலுவையின் மரணம் என்னை எல்லா நாமத்திற்கு மேலாக தேவனவரை உயர்த்தினார் என்று எழுதியிருக்கின்றபடி இந்த உயர்ந்த இடங்களுக்கு செல்வதற்கு நம்மை ஆயுதப்படுத்திக் கொள்வோம் நமக்கு சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் தரும்படியாக தேவைப்படுகளை மறுபடியும் செதிப்போம் அந்த ஆவிற்குரிய வாழ்க்கையில் நாம் சிறந்து வளர்வதற்கு பிரயாசப்படுவோம் கருத்திறந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஆமை